வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தோராவது செய்தி சேவை மார்ச் ஏழு இரண்டாயிரத்து மாசி மாதம் இருபத்து நான்காம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்கள் வழியாக உள்ள முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் சேந்தமங்கலம் தேன்மொழி முத்துக்குமரசாமி மாசி மகத்தையொட்டி கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நேற்று நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று ஏழாம் தேதி இரவு சண்டிகேஸ்வரர் தேரோட்டம் நடைபெற உள்ளது சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு லாரி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர் நாகை மாவட்டம் சீர்காழி அருகே எடமணல் கிராமத்திலுள்ள நெல் கிடங்கில் நெல் மூட்டைகளை இறக்காமல் மயிலாடுதுறையில் உள்ள நெல் கிடங்கில் இறக்கியதால் எதிர்ப்பு தெரிவித்து சீர்காழி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் நூறுக்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வுகாண கோரி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக மாநகராட்சி நிர்வாகம் முறையாக குடி வழங்காததால் மக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் இந்தியா வந்த பதிமூன்று இத்தாலிய சுற்றுலா பயணிகளுக்கு கரோனா வைரஸ் பாதிப்பு இந்த பதிமூணு இத்தாலிய சுற்றுலா பயணிகளும் அமிர்தசரஸில் தொடர்ந்து தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் யஸ் வங்கியில் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களின் பணமும் பத்திரமாக உள்ளது வங்கி முதலீட்டாளர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று நிர்மலா சீதாராமன் உறுதி கூறியுள்ளார் எஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் மாதத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே பணம் எடுப்பதற்கு கட்டுப்பாடு விதித்துள்ளது இதனால் வாடிக்கையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கேரள அரசு நெருப்புடன் விளையாடுகிறது மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை உலகம் முழுவதும் கரோனா வைரஸ் பரவி நிலையில் கேரள மாநிலத்தில் ஆற்றுக்கால் தேவி கோயிலில் லட்சக்கணக்கான பெண்கள் திரண்டு பொங்கல் வைக்கும் விழா திங்கட்கிழமை நடைபெற உள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்களும் இங்கு ஆண்டுதோறும் கூடுவது வழக்கம் பல்வேறு தரப்பினருக்கும் இந்நிகழ்வு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் உள்ள பேக்கரி ஒன்றில் வியாழனன்று ஏற்பட்ட தீ விபத்தினால் பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் அறுபது பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் பதினான்கு பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிரியாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரஷ்ய அதிபர் புதினுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துருக்கி அதிபர் எர்டோஹன் நிலைமை மேலும் மோசமடைவதை தவிர்க்கவே இந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்பட்டுள்ளது ஆனால் துருக்கி மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் நாங்கள் முழு பலத்துடன் திருப்பி தாக்குவோம் என்று அதிபர் கூறியுள்ளார் கொரோனா இந்த பெயரை கேட்டு உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது சீனாவில் ஆரம்பித்த இதன் கோர தாண்டவம் இன்னும் முடிந்தபாடில்லை கோவிட் பத்தொன்பது என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கொரோனா வைரஸ் தற்போது சீனாவை தாண்டி கிட்டத்தட்ட எண்பது நாடுகளுக்கு மேல் பரவிவிட்டது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டி கொண்டிருக்கும் வேளையில் அனைத்து நாடுகளும் இந்த வைரஸ் பரவுவதை தடுக்க பல்வேறு சுகாதார நடவடிக்கைகளை கையில் எடுத்து வருகின்றன நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் தனியார் வங்கியான யெஸ் பேங்க் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியானதை அடுத்து வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் முப்பது நாட்கள் என்பது வெறும் புற வரம்புதான் அதற்குள்ளேயே தீர்வு காணப்படும் என்றும் எஸ் பேங்க் வாடிக்கையாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று ஆபரண தங்கம் முப்பத்து ரூபாய்க்கு விற்பனையானது நேற்று ஒரு கிராம் ஆபரண தங்கம் நூற்று ரூபாய் உயர்ந்து நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ஓரு ரூபாய்க்கு விற்பனையானது இதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து 50 ரூபாய் 80 பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னர் என்எஸ் விஸ்வநாதன் அவருடைய பதவிக்காலம் முடிய இன்னும் மூன்று மாதங்கள் உள்ள நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவருடைய ராஜினாமா மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது ஏஜிஆர் கட்டண பாக்கி எழுபத்தி கோடியை தாமதிக்காமல் உடனே செலுத்த வேண்டும் என்று ஓடபோன் ஐடியா ஏர்டெல்ல ஏர்டெல் டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் உள்ளது நடிகர் விஷாலின் சக்கரா மே ஒன்றாம் தேதி வெளியாக உள்ளது விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிப்பில் எம்எஸ் ஆனந்தன் இயக்கத்தில் விஷால் நாயகனாக நடிக்கும் படம் சக்ரா இப்படத்தில் ஸ்ரத்த ஸ்ரீநாத் காவல்துறை அதிகாரியாகவும் ரெஜினா காசன்ட்ரா முக்கிய வேடத்திலும் நடிக்கிறார்கள் முன்னணி நடிகர்களான ரஜினி மற்றும் கமல் ஆகியோர் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வட இந்தியாவில் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் வட இந்திய பகுதியில் படப்பிடிப்பு நடப்பதாக இருந்த ரஜினி நடிக்கும் அண்ணாத்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தினத்தை முன்னிட்டு இந்திய கிரிக்கெட் வீராங்கனையும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மிதாலி ராஜ் சேலையுடன் கிரிக்கெட் விளையாடும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் எட்டு அணிகள் பங்கேற்கும் ஐந்தாவது டிஎன்பிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி கோவையில் ஜூன் பத்தாம் தேதி தொடங்குகிறது அன்று இரவு ஏழு மணிக்கு அங்குள்ள SNR கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் திருச்சி வாரியஸ் அணிகள் மோதுகின்றன இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்